என்ன வால்மீகியில் படித்து பார்த்தேன் அதில் இல்லை அனுமர் சொன்னாரா ரெக்கார்ட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் மருந்தும் உண்டுகொல் யான் கொண்ட நோய்க்கென்று மயங்கும் ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் மருந்தும் உண்டுகொல் யான் கொண்ட நோய்க்கென்று மருந்தும் ஓசிடிக்கு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா கையிலேயே வச்சிருப்பாங்க சாப்பிடவே மாட்டாங்க நீங்கள் பார்க்காத போது டாய்லெட்டில் ஊற்றி தண்ணி ஊற்றுடுவாங்க மருந்தும் உண்டுகோல் என்று மயங்கும் இருந்த மாநிலம் செல் அறித்திடவும் புரொலாங்கிங் கிரையிங் ஓசிடி அப்சசிவ் கம்பல்சரிசார்டர் இது ஏன் அவளுக்கு வந்தது தெரியுமா அப்படியே திருப்புங்க முதல் பக்கத்துக்கு போங்க ராவணன் மிரட்டிய மிரட்டல்ல திரிதடை போன்றவர்கள் எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் கேட்க முடியாம பக்கத்தில் இருக்கவங்க முழுங்கிடுவேணாம் சொன்னதுல பயந்துட்டான் அந்த அச்ச உணர்ச்சி வன்முறை காட்சி இதெல்லாம் அதில் காட்டுறார் கம்பர் இந்த காட்சிகளை பார்த்தால் இந்த ஓசிடி வரும் அதான் அப்போ அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டருக்கு திருவள்ளுவர்கிட்ட போய் பார்ப்போமா அவர் என்ன சொல்கிறாரு இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் வர்றவங்களுக்கு தீர்வு என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர்னா வேற ஒன்றும் பெருசாக சொல்லலை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலைன்னு சொன்னாரே இந்த இழப்பு வருவது இயல்பு நிலையாமையில் சொல்லுவார் நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தி உலகு அது யோகா செதுப்டரான்னு ரொம்ப பில்லிமெல்லாம் காட்டக்கூடாது இந்த அரசியல்வாதிகள் எவன் செத்தாலும் வரலாறு காணாத இழப்புன்றான் அதுக்கப்புறம் இன்வெர்டன்ஸ் ஆகும்போது மறுபடியும் வரலாறு முடிச்சுக்குமா எப்பினி தடவைட வரலாறு காணாத இழப்பீங்க எவன் செத்தாலுமா வரலா இருக்கும் நான் ஒரு ஏதோ தவறாக சொல்கிறேன்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க டீ கே பட்டுமாளுக்கு தொண்ணூறு வயசாச்சும் சேர்த்துட்டாங்க இதுக்கு இவ்வளோ பிலிம் காட்டணுமான்னு கேதுறேன் இன்னுமோ சின்ன வயசுலேயும் சேர்த்துட்டாங்க மாதிரி அவங்க அப்படி பாடுவோம் அவங்க எப்படி பாடுவோம் அங்கே வந்து ரொம்ப ஓவராக பிலிம் காட்டுறாங்க பாடினபோது பாடினாங்க இப்போ பாட முடியுமா ம் அப்படியே ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தால் அங்கே மேலே கேட்கறது கூப்பிட்டாங்கன்னு நினச்சி போய் நம்மா பாட்ட யாரு செத்தாரும் நல்லா வேண்டாம் சாவுற வரைக்கும் திட்டுறான் செத்துட்ட நான் திடீர்னு ஒரு கற்பனை பண்ணி பார்க்கறது உண்டு இங்கே ரெண்டு தலைவர்கள் பெரிய கட்சியின் பெரிய தலைவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்கள யாராவது ஒருத்தர் போயிட்டா முதல் அழுகை அறிக்கை எங்க இருந்து வரும் அதிக ம ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும் இருக்கிறவன் பட்டினி போட்டாலும் போடுவானா செத்துவனுக்கு மட்டும் திதி கொடுக்க தவற மாட்டானா சொர்க்கத்துக்கு யாரோ ஒருத்தன் கங்கே கரையில் சிரார்த்தம் கொடுக்குறான்னு மேலே மேலே தூக்கி அடிச்சுன்னு இருந்தாலும் ஈரோட்டில் இருந்து போனவேன் தூக்கி தூக்கி அடிச்சுன்னு இருந்தாலும் மேலே எங்கடா போதுன்னு கேட்டால் ஒரு கடவுள் பிடிச்சிக்குவாருன்னா அவருக்கு எல்லாத்தையும் அனுப்புகிறான் யாகத்தில் போட்டு அனுப்புகிறான் இவர் என்ன பண்ணாராம் இந்த பக்கமாக திரும்பி நம்ம சிரார்த்தம் கொடுக்குறவரு அந்த பக்கம் கொடுக்குறாரு படிச்சவர் இந்த படிக்காத பாமரர் இந்த பக்கமாக திரும்பி ஆட்டங்கரையில் இருந்துகின்னு தண்ணி இரைச்சாலும் மேலே தூக்கி தூக்கி தூக்கி கரை மேலே தண்ணி அரைச்சிக்கின்னு இருந்தாலும் அவர் அந்த சிரார்த்தம்லாம் முடிஞ்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்து ஓட் மேன் ஓட்ட வரைக்கி விட்டு இங்கே ஏன் தண்ணி இறக்கிறேன் அப்படின்னு கேட்டாலும் இல்லைன்னா நான் உருளைக்கிழங்கு பயிர் வச்சுட்டு வந்திருக்குறேன் வெங்காயம் பயிர் வச்சுட்டு வந்திருக்கிறேன் ஈரோட்டில் அதுக்கு தண்ணி அரைச்சிக்கின்னுக்குறேன் நான் வாட் நான் சென்ஸ் ஈரோடு எங்கே இருக்குது கங்கை கரை எங்கே இருக்குது வாட் ஆர் யூ டூ இன் நான் சென்ஸ் தண்ணி அரைச்சாக்கா ஈரோடுக்கு போக மாட்டேன் நானும் ஏன்னா சொர்க்கத்துக்கே நீ தளிக்கிற தண்ணி சொர்க்கத்துக்கே போகும்போது இதுகிற ஈரோட்டுக்கு போகாதா அப்படின்னாராம் மரணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது மரணத்துக்கு பின் வாழ்க்கை என்பதை பற்றி அதிகம் ஸ்லாஹிப்பது என்பதை ஒரு இடத்துல கூட திருக்குறள் அதை ஆதரிக்கவில்லை எழுதி வச்சுக்கங்க புத்தேழு உலகம் சொல்றார் தாமரைக்கண்ணான் உலகுன்னு சொல்றார் உடனே நம்ம ஆளுங்க பாத்தியா பாத்தியா வெங்கடேஸ்வரிமல் தான் சொல்றாருன்றான் அவரு தாமரைக்கண்ணான் உலகுன்னு சொன்ன இடம் ஆகணும் எங்க சொல்லி இருக்கிறாரு இன்னும் இருந்தாலும் அந்த இன்னமும் சொர்க்கோன்றாங்களே இந்த மகாவிஷ்ணு இருக்கிற இடோன்றாங்களே தாமரைக்கண்ணான் உலகுன்றாங்களே என் பொண்டாட்டியை கட்டி தழுவுறதை விடவா சுகமாக இருக்க போகுதுன்றார் இவர் தாமரைக்கண்ணான் உலகை இப்போ உழவாக சொன்னார் இதை பொண்டாட்டியை பற்றி சொல்கிறாரு அதே மாதிரி கேட்கக்கூடாது ஒரு கேள்வி கேட்குறாரு ஒருத்தனை பார்த்து உன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சியே தழுவிக்கிட்டே அந்த சுகம் எப்படி கேட்கலாமா ரொம்ப ஏப்பட மாதிரி இருக்குது இந்த மேட்ரே போனாடியை கட்டித்தழுவினி அது எப்படி ஆகுதுன்னா இந்த கேள்வியும் எழுப்பி திருவள்ளுவரே பதில் சொல்கிறாரு தானே சுயமாக சம்பாரித்து அந்த வீட்டில் உக்காந்துக்கினு பிறரோடு நான் சம்பாரித்ததை பகிர்ந்து உண்ணுவதைப் போல் சுகமாக இருந்தது என் மனைவியை கட்டி தழுவியது இது வாழ்வியல் நல்லா யோசித்து பாருங்க பிறந்ததற்கு பிறகும் இறக்கிற வரையும் இருக்கிற சிந்தனை மட்டும்தான் திருக்குறளில் இருக்கிற பிறந்ததற்கு பிறகும் இறக்கிற வரையும் இறந்துட்ட பிறகு அந்த உயிர் பைபாஸ்ல எங்கே போதும்னெல்லாம் திருக்குறள் பார்க்கல இது தமிழனுக்கு பழக்கமே இல்லை பிறப்புக்கு முன்னால் என்ன வாந்தால் எனக்கு என்ன வந்தது அதை பற்றி ஆராய்ச்சி இறந்ததற்கு பின் என்ன ஆவான் என்ற ஆராய்ச்சி இதெல்லாம் உங்களை ஓசிடியில் கொண்டாந்து விட்டுவிடும் பிறந்ததற்கு பின் இறக்கிற வரை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் ஆட்டோமேட்டிக்காக வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்பட நீ ஒன்று அதுக்கு முயற்சியெல்லாம் சும்மா வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தால் ஓசிடி வராது அதை சொல்கிறதுக்கு வந்தாங்க அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழலாம் ஆட்டிடியூடு மாறாது பிஹேவியர் மாறாது எமோஷன்ஸு கண்ட்ரோலாக இருக்கும் இது ஓசிடி அடுத்தது மூட் டிசார்டர் கொஞ்சம் வேகமாக வர்றேன் மூட் டிசார்டர்னால் மூடு டிசார்டர்ன்னு அர்த்தம் இல்லை தன்னை பற்றி மிக தாழ்வாக நினைப்பது ஐ ஆம் ஒர்த்லெஸ் என்னால் எதுவும் முடியாதுன்னு நினைப்பான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு கூட என்ன அது அவ்வளோ திருப்தியாக இல்லை என்னால் முடியாது நான் சரியாக செய்ய முடியாது அப்படின்னு நினைப்பான் சில பேர் இது மூட் டிசார்டர் இப்படி வருகிறவர்கள் தன்னை ரொம்ப தாழ்த்தி கொண்டு தாழ்த்தி கொண்டு எதுவுமே செய்யாமல் தற்கொலை முயற்சியில் இறங்கிடுவாங்க இது மோட் டிசார்டர் இவனை என்ன பண்ணுறது ஒரே ஒரு திருக்குறள் ஊசி போட்டால் போதும் அதிகமாக ஒன்றும் பண்ணுவானா ஒரே ஒரு திருக்குறளை உறுதி அந்த ஊசியை சொற்குன்னு சுருனா சரியாக போயிடும் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவென்றி தாழாது உணற்றுபவர் ஊழியர் பெருவலி யாது அது பெரிய பூதம் ஆனால் அவனை அதையே கவுத்து போட்டு ஓத்து மேலே குத்தலாம் உலைவின்றி தாழாது உணற்றுவதர் ஊழையே உப்பக்கம் விதியே கவுத்து போடுவேன்னா விதிக்கு சாஸ்திரம் பார்த்து சொல்லி நினைக்கிறோன்னு என்ன பண்ணுறது அவனை கவுத்து போட வேண்டி தானே ராத்திரியெல்லாம் பிரியும் காட்டுறானுங்க நல்லா இருக்கிறவன் நல்லா கெடுத்துனுக்குறானுங்க பார்த்து சொல்கிறாரு ஒருத்தர் நீங்கள் இந்நேரம் வெளிநாடு போயிருக்கணுமே இவர் ஏன்னு பார்த்தா போகலன்னு தான் மூஞ்சி ஏதி ஒட்டி வச்சுக்கித எப்படி போக முடியும் அங்காரகம் விடமாட்டானே அங்காரங்க விடமாட்டானே இந்த மாதிரி அங்காரகன் ஒரு பக்கத்து வீட்டில் இருந்த மாதிரி அங்காரகன் செவ்வாய்கிறகம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது இவர் அது அப்படியே ஒம்பது கட்டம் கட்டி சூரியனுக்கு மூணாவது வீடு சந்திரனுக்கு ரெண்டாவது வீடு செவ்வாய்க்கு ஏழாவது வீடு ஊடெல்லாம் கட்டி பட்டம்லாம் வாங்கி ரிஜிஸ்டர்லாம் பண்ணிடுறான் இந்த கட்டுத்திலேயோ அடைஞ்சிடும் சூரியன் எவ்வளோ பெருசு மூணாவது வீட்டில் அடங்கிடுமா பூமியை போல வியாழன் எத்தனை மடங்கு பெருசு எங்கே இதுன்னு தெரியல கலிலையோ டெலிஸ்கோப் வச்சு ஆராய்ச்சி பண்ணியே சில கிரகங்களை தான் பார்க்க முடிஞ்சுதுன்னு ஒத்துக்கணுக்குறான் நம்மளால ஒன்றும் இல்லாமையோ எல்லா கிரகமும் தேர்ந்துன்றான் இங்கேயே கேட்டாக்கா முன்னாலேயே பஞ்சாபத்தில் எழுதிக்கிட்டுன்றான் தயவுசெய்து யோசிங்க பஞ்சாங்கத்தில் மழை வரும்னு எழுதிக்குது எங்கேன்னு எப்போனா எழுதிறானா அம்ஜுகாரில் மழை பெஞ்சா பூந்தம்பல்ல பெய்ய மாட்டேன் வேலூரில் பெஞ்சா ஈரோட்டில் பெய்ய மாட்டேன் இன்று சுபீட்ச மழைன்னு போட்டாக்கா பேஞ்சவன் பூரா கை தட்டிக்கிறான் பெய்யாதவங்க நான் எவனை போய்ட்டேக்கிறது அந்த போட்டவன் மேலே கேஸ் போடுறதுக்கு எல்லாம் வசதிக்குதா வழக்கறிஞர் தான் சொல்லணும் எங்கள் ஊரில் மழை பெய்யும்னு நீ சொன்னி எங்கடா பேஞ்சுட்டு பேயலை இல்லை அப்படின்னு கேட்குறதுக்கு ஏதாவது வசதிக்குதா ஒரு பொத்தாம்பொதுவாக இன்று சுபீட்சம் போயும் ரமணன் சொல்கிறதுக்கும் இந்த ஜோஷியன் பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாத்தான் சொல்லுங்கிறாங்க இவர் கொஞ்சம் ஆட்டி ஆட்டி சொல்கிறாரு மேலே கீழே ஆட்டினுக்கிறாரு என்ன இது இது மாதிரி அதீதமான விஷயங்கள் தான் கவனிங்க மனுஷன தன்னம்பிக்கை அற்றவனாகி செய்து கமனிங்க பொறாமை உணர்ச்சி ஏன் வருது எனக்கு பொறாம வருது ஸ்டாலின் மேலேன்னு வச்சுக்கோங்க ஸ்டாலின் குணசேகரன் ஐயா மேலே எனக்கு பொறாம வருது ஐயா பிரபஞ்சன் மேலே பொறாமை வருது எப்போ வரும் ஆனால் ராமலிங்கம் மேலே பொறாமை வருது எப்போ வரும் நல்லா கவனிங்க இந்த சிந்தனை கிளறப்பட வேண்டும் என்பதற்காக பாசு விட்டு இவர் மேலே எனக்கு பொறாமல் வருது எப்போ வரும் நீ பேசுகிற மாதிரி என்னால் பேச முடிய அப்போ தானே வரும் உங்களை மாதிரி என்னால் செயல்பட முடியலையே உங்களை மாதிரி என்னால் எழுத முடியலையே அப்படி நினைக்கும் போது தானே எனக்கு பொறாமை ஓ உன்னால் முடிகிறது ஓ முயற்சியால் முடிஞ்சிது நானும் முயற்சி செய்து பயிற்சி செய்தால் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை வந்தால் பொறாமை சொந்த செலவில் சேர்த்துப்போம் தன்னம்பிக்கை வரணும் பொறாமைப்படாதன்னு எல்லாரும் தான் சொல்கிறான் திருவள்ளூர் மட்டும்தான் சொல்லுகிறாரு எங்கள் வீட்டில் கூட தான் எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொல்கிறான் புறாமப்படாத என்ன ஒரு சின்ன வித்தியாசம் பொறாம பட்டுக்கினே சொல்கிறான் பொறாமப்படாத அப்படின்னு இவன் புறாம பட்டுக்கினே சொல்கிறான் ஆனால் பொறாமப்பட்டால் என்ன நடக்கும்னு தெரியாமல் பொறாமப்பட்டுக்கிட்டுக்கிறோம் அழுக்காறு என்று ஒரு பாவி தீவுளி வைத்து விடும் சொ எடுத்து போய் பாதாளத்தில் உடனே இந்த எச்சரிக்கை ஏன்னு சொன்னார் தெரியுமா பொறாமை மனத்தில் வைத்து கொண்டிருக்கிற வரை இது ஒரே ஒரு விஷயத்தை மனசில் பதிய வச்சுங்க இன்றைக்கு கூட்டத்துக்கு பயன் இருக்கும் யாரு மேலயாவது எனக்கு பொறாமை வருதுன்னா என்னால் முடியல அவரால் முடியும்னு நினச்சா தானே வரும் உன்னால் முடிஞ்சது என்னால் முடியும் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் என்ற முடிவு விட்டீர்கள் என்றால் பொறாமை சொந்த செலவில் செத்துடும் பொறாமை சாகலைன்னா மூட் டிசார்டர் வந்துடும் எப்படி பொறாமை போகலைன்னா மூர்த்தி சாடரும் வந்துடும் என்னால் முடியாது என்னால் முடியாது என்னால் முடியாது பொறாமை வந்துவிட்ட மனத்தில் தன்னம்பிக்கை வராது முயற்சி வராது கோபப்படுற போது யோசித்து பாருங்க உலகத்தில் எல்லோரும் கோவப்படுவான் ஸ்பான்டேனியஸாக கோவப்பட்டுருவான் அப்புறம் சாரி சொல்லுவான் ஆனால் நம்ம நாட்டில் மட்டுந்தான் எனக்கு அப்புறம் கெட்டக்கோ வருன்றான் இவனுக்கு அப்புறம் கெட்டக்கோ வருவான் அது இவனுக்கு முதல்ல தெரியுமா ஆனாலும் அதை தடுத்துக்க மாட்டானான் மாவுனை உன்னை என்ன பண்ணுறது ஆளோ வச்சா திடீர் மாவன மாவன இவருக்கு கெட்டுக்கும் வர்றது தெரிஞ்சுருச்சான் அதை வேற சொல்கிறாரு வெளியே எனக்கு அப்புறம் கெட்டுக்கும் உடனே கூட இல்லை அப்புறம் இவனை என்ன பண்ணலாம் கோவம்னா என்னென்னே தெரியல அந்த அனாட்டமி தெரியல இவனுக்கு கோபம் மனசில் தான் வரும் முட்டிக்காலையாக வரும் பெடரி வரும் தலைமுடியிலையா வரும் காதலியாக வரும் மூக்களையாக வரும் நாட்களையாக வரும் கோவம் மனசில் தானே வரும் ஏன் வருது யாருக்கு வருது தெரியுமா ஒரு டிஎஸ்பிக்கு கோவம் வருதுன்னா எஸ்பி மேலேயே காட்டுவார் இன்ஸ்பெக்டர் மேலே தான் காட்டுவார் டிஎஸ்பிக்கு கோவம் வந்தால் எஸ்பி மேலேயே காட்ட முடியும் ஐஜி மேலேயே காட்ட முடியும் ஏடிஜிபி மேலேயே காட்ட முடியும் ஜிபி மேலேயே காட்ட முடியும் நத்திங் டூயிங் கீழே தான் வரும் இல்லையா இன்ஸ்பெக்டர் மேலே காட்டுவார் இன்ஸ்பெக்டருக்கும் கோவம் வரும் தானே அதுக்கு தான் சப் சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வச்சுக்கிறாங்க சப் இன்ஸ்பெக்டருக்கும் கோவம் வரும் அவரும் சும்மா இருக்க மாட்டார் ஹெட் கான்ஸ்டபுள் மேலே காட்டுவார் படிநிலையாக வச்சுருக்கிறாங்க ஹெட் மட்டும் சும்மா இருப்பாரா அவருக்கு கோவம் வராது நேற்று சேர்ந்தானே கான்ஸ்டபுள் சென்ட்ரி வச்சுன்னு வெளியே நிற்கிறான் துப்பாக்கி வச்சுன்னு அந்த துப்பாக்கிக்கு அவரு ஆதரவா அவருக்கு துப்பாக்கி ஆதரவான்னு தெரியாது நின்றுப்பாரு அவர் மேலே காட்டுவான் அவர் மட்டும் சும்மா இருப்பாரா வாழைப்பழ வண்டி வண்டி தள்ளினு போகிறான ஒருத்தன் அவன் மேலே காட்டுவார் அவனும் சும்மா இருக்க மாட்டான் அந்த கோவத்தை யார் மேலெலாம் காட்டணுமே வாங்க போகிறேன் பார்த்து சாவுக்கு யாக்கி வண்டி டேப்ப அப்படின்னு என்ன காட்டு எனக்கு மட்டும் நான் மட்டும் சும்மா இருப்பிலாம் நேராக கொண்டாடிக்கிட்டு போய் சனினே இன்னும் கட்டிக்கணுன்னாலாம் இப்படி தங்கி கண்டவங்கிட்ட வாங்கி கட்டிக்கிற தாக்குது அப்படின்னு அந்தம்மா மேலே காட்டினா அந்தம்மா சும்மா இருக்குமா பக்கத்தில் பையன் நிக்கிறான் இல்லை போடுவாள் நீ பிறந்தனாலாம் இப்படி தங்காது அப்படின்னு அவனு ஒன்று போட்டால் அவனுக்கு மட்டும் கோவம் வராதா அவனு மனுஷன் இல்லை யானை இல்லை கோழியை பிடிச்சி கல்லிடுவான் அது வீழ் வீழ் வீழ் வீழ்ன்னு கத்திக்கும் டிஎஸ்பியிலிருந்து கை குழந்த வரைக்கும் கீழ் நோக்கி வருகிற கேவலம்தான் கோபமே தவிர அது வீரம் இல்லை இதனால தான் சொன்னாரு அழுக்காரு அவா வெகுழி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காயி என்ற தரம் மனத்துக்கன் மாசில்லாமல் இருக்க இதுதான் வழி கோபத்தை சொன்னேன் இந்த அவர் நிறைய பேர் மொழிபெயர்த்து விட்டுவாங்க அவ ஆசை ஆசைப்படாதே ஆசை துன்பத்திற்கு காரணம் என்றாராம் ஆசை துன்பத்துக்கு காரணம்னு ஆசைப்பட்டு தானே சொன்னார் அவரு எந்த ஆசையும் இல்லைன்னா அதே ஏன் சொன்னார் அவரு ஆசைன்னு பொருள் இல்லை பிறர் பொருளுக்கு ஆசை வெக்காமைக்கு முன்னுரையாது அரண் வலியுறுத்தலில் பின்னால் வர்ற வெக்காமை பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே நன்றே தரணும் நடுவிகந்த ஆக்கத்தை அன்றே ஒடிய விடல் அதுக்கு சொன்னது இது இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறான் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டவங்க கூட டிவியில் காட்டும் போது சிரிச்சுக்கினே என்னமோ இவருக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி கை காட்டுறோம் ஆனால் நாட்டின் பேர் கூட எப்படா சிரிப்பு வரும் சில பேர் மூஞ்ச மூடின்னு போகிறான் மானஸ்தை சில பேர் இவ்வின்றான் இன்னும் அர்த்தம் பார்த்தா இந்த பணத்தில் கொஞ்சம் செலவு பண்ணால் திரும்பி வர போகிறேன் அதான் அர்த்தம் இந்த ஊழல் செட்டப் இந்த மாதிரி வச்சுருக்கோம் வெக்கவுமே படமாட்டேன்றான் ஆனால் பிறர் பொருளுக்கு வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் இந்த பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறவன் தன் பொருளை ஈட்டவே மாட்டான் அவனுக்கு வர்ற ஒரு மனச்சிதைவு எப்பொழுதும் தன் பொருள் ஈட்டாமல் பிறர் பொருளையே வாழ்ந்துடலான்னு நினைக்கிறான் பாருங்கள் சில உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம் எங்கள் ஊரில் உறவினரே ஒருத்தர் இருக்கிறாரு வேலைக்கே போகல இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கல்யாணம் ஒரு பொண்ணு பார்த்துட்டான் அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனால் இவன் இன்னும் வேலைக்கு போகமாட்டேன்றான் எப்போ பஞ்சாயத்து கூட்டி பெரியவங்கெல்லாம் உக்காந்து பேசுனாலும் எதுக்கு போகணும் வேலைக்கு நான் போக மாட்டேன் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி தண்ட சோடு ஏன்டா போக மாட்டேன்னு கேட்டால் எனக்கு ஒரு அத்தை இருக்கிறாங்க அத்தைக்கு நிறைய சொத்து இருக்குது அவங்க செத்து பிறகு அது எனக்கு தான் வரப்போகுது பிள்ளைக்குட்டியாக கிடையாது நான் எதுக்கு வேலைக்கு போகணுன்றான் இருபத்தஞ்சி வருஷமாக அத்தை சாவலை என் கணக்குக்கு அந்த அத்தை இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் போல் இருக்குது இவன் அதுக்குள்ளேயும் போல இருந்தான் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் தன் பொருள் சம்பாதிக்க மாட்டான் அவனுக்கு வர்ற மனச்சிதைவு தான் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அது வந்துருச்சுன்னா சகஜமாக யார்கிட்டேயுமே பழக மாட்டான் பொய்யா சொல்லுவான் பொய்ன்னா கொஞ்சமான பொய் சொல்ல மாட்டான் அந்த பாரதராஜா ஒரு படம் எடுத்தார் யார் கதைன்னு நினச்சிக்கிறேன் என் கதை தானுவான் இங்கேயோ உட்காந்து திருடின் பூட்டாருன்னுவான் பிரபஞ்சம் புதுசாக ஒரு புக்கே வச்சிருக்காரு அந்த மூலக்கதை யாருக்கு தெரியுமா ஏன் தானுவான் அங்கேயே உகாந்து ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இல்லை சில பேர் கோர்ட்டுக்கு வேறு போய் வின் வேற பண்ணிடுறானுங்க அது அந்த ஜட்ஜுக்கு தெரியல இது ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டருன்னு அதீதமாக சொல்கிறது புட்டப்பரிசி சாய்பாபா யார் அவருக்கு அடுத்தது நான் தாண்டான் பிரதமர் அளவுக்கு சான்ஸ் இருக்குதுயா யாருக்குன்னு தெரியல ஒரு டிவி வாங்கூடாங்குவோம் நம்மளே இருப்பாங்க அது மாதிரி இது ட்ரமேட்டிக் ஸ்டிசாதர் இவங்க ஒரு பைசா சம்பாதிக்க மாட்டான் உழைக்க மாட்டான் எதுவும் பண்ண மாட்டான் முயற்சி எடுக்க மாட்டான் பயிற்சி எடுக்க மாட்டான் வேலை கேட்பான் நிறைய பேர் ராமலிங்கத்தை தெரிஞ்சால் குணசு தெரிஞ்சால் உடனே வந்து எதனால் ஒரு வேலை பாரு அப்படின்வான் என்னென்னா வேலை செய்வேன் எந்த வேலைனாலும் செய்வேன் இன்னும் அர்த்தம் எந்த வேலையும் செய்ய மாட்டான் இந்த வேலை எனக்கு தெரியும் குடியான்னு கேட்டால் நியாயம் எந்த வேலைன்னாலும் செய்கிறான்னா இன்னர்த்தம் எந்த வேலையும் செய்ய மாட்டான் இந்த மாதிரி பேசுகிறவங்க ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் தப்பித்தவிர வேலையில் வச்சுட்டிங்கன்னா மத்தியானமே வந்துடுவான் திருப்பி அந்த இடம் சரியில்லைன்னுவான் ஆடமாட்டாதவளுக்கு கூடம் கோணல மாதிரி சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான் இந்த ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் வராமல் இருக்கணுன்னாலும் நான் சொன்ன அந்த திருக்குறள் தான் ஐயா அவா வெகுளி இன்னாச்சல் இந்நான்கும் இழுக்காய் என்ற தரம் துன்புறுத்தும் சொற்கள்னு அர்த்தம் இதை சொல்லி நான் முடிக்கிறேன் மனம் தூய்மையாக இருக்கணும்னா துன்புறுத்தும் சொற்களை சொல்லிடக்கூடாது அடுத்தவன் நம்மளை துன்புறுத்தும் சொல்லு சொல்லிட்டா தீனால் சுட்ட புண்கூட உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு புரிஞ்சு வச்சுக்கிறோமே இந்த திருக்குறளுக்கு வழக்கம் பாடம்லாம் எடுக்க வேண்டியது எல்லாருக்கும் தெரியும் தீயினால் சுட்ட புண்கூட உள்ளாரும் ஆறாதே நவினால் சுட்ட வடுங்கிறமே அவன் சொன்னால் எனக்கு வடு ஆகணும்னா நான் சொன்னால் அவனுக்கு ஆவாதா அப்போ நான் சொல்லக்கூட அது இல்லை அதை இன்னா சொற்கள் பேசிவிட்டால் அதனால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கும் பேசியவர்களுக்கும் வருவது ஸ்கிசோப்ரேனியா ஸ்கிட்ஸோப்ரேனியா என்று சொல்லுவாங்க இந்த ஸ்கிசோப்ரேனியா வந்துருச்சுன்னா மனசுக்குள்ளேயே குரல் கேட்கும் அது என்னவென்னா தீமையை செய்யும் சமீபத்தில் ஒரே ஒரு கே சருக்கமாக சொல்கிறேன் தாய் தன்னுடைய குழந்தையை பால் கொடுக்குறேன்னு கூட்டிக்கிட்டு போய் தொண்டையை பிடிச்சி கடிக்கிறான் கை குழந்தைய என்னான்னு கேட்டால் மனசில் குரல் கேட்குது என்ன செய்ல்லுதுன்னு சொல்கிறான் இதுதான் ஸ்கிட்ஸ் ஓ பிரேனியா இதுக்கு மருந்து கொடுப்பாங்க நிறைய டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க ஆன்டி டிப்ரஸண்ட் கொடுத்தாக்கா என்ன நடக்கும்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறோம் அது இருப்பாங்க இருபத்தி மணி நேரம் ஆனால் அவங்களுக்கு இது சிகிச்சை ஆகாது உண்மையில் சிகிச்சை என்னான்னா எதனால் இப்படி ஏற்பட்டதுன்னு பார்க்கணும் இது இன்னா சொற்களால் ஏற்பட்டது அந்த குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது தாயும் பிள்ளையும் இருக்கும்போது பார்க்க போன யாரோ ஒருத்தர் அது அற தூக்கத்தில் மயக்கத்தில் இருந்தது அந்த அந்த பெண்மணி உடனே கண்மொழிக்க முடியாது இல்லையா குழந்தை பெற்றவங்க அந்த நேரத்தில் அதுக்கு கேட்குற மாதிரி பேசியிருக்காங்க அது அரை தூக்கத்துலேயே மனசில் பதிவாகிடுச்சு உள் போய் பதிவாகிடுச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குழந்த நம்ம மதன் சாயிலாகவே இல்லையே அவன் ஃப்ரெண்டு மைக்கேல் மாதிரியே இல்லை அப்படின்னு சும்மா கொளுத்து போட்டிருக்காங்க அது உள்மணத்தை பாதித்து விட்டது அப்போ உள்மனம் வேலை செய்யும் போதெல்லாம் இந்த குழந்தைய கொண்டு வரணும்னு சாதாரண நேரத்தில் ரொம்ப நல்லா கொஞ்சிது அப்போ உள்மனத்தில் குரல் கேட்பதற்கு இது காரணம் அப்போ இன்னாச்சொற்களை ஒருபோதும் கணவன் மனைவியை நோக்கியோ மனைவளை நோக்கியோ நண்பர்களை நோக்கியோ துன்புறுத்தும் சொற்களை பேசுவதை விட்டு விடுங்கள் அழுக்காரு அவா வெகுளி இன்னாச்சல் மனத்தில் இல்லை என்றால் மனம் தூய்மையாக இருக்கும் மனம் செம்மையாக இருக்கும் செம்மையாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் சமூகத்தில் மதிப்பு ஏற்படும் இந்த நாடு உருப்படும் வணக்கம் நன்றி